பொன்னிலம் மாராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க வற்றின் மேளா நன்னிலம்மும் ஏக்க நாயக்கன் பதங்கள் ஸ்ரீதட்சிணா மூர்த்தி சுதேஷிகேந்திரம் ஸ்ரீசங்கரம் இங்கும் பிரயோஜனம் மோக்ஷமே ஆகும் பரம புருஷார்த்தமான மோட்சம் சம்பந்தம் என்பது நூலுக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் அது பொதுவாக எல்லாவற்றுக்கும் ஒன்றுதான் ஜென்ய ஜனக சம்பந்தம் பிரதிபாதிய பிரதிபாதக சம்பந்தம் என்று சம்பந்தங்கள் பல வகைப்படும் இங்க வந்து பிரதிபாதகமாக இருப்பது கைவல்ல நவநீதம் பிரதிபாத்தியமாக இருப்பது வேதாந்த தத்துவஜானம் அதில் விஷயம் வந்து விஷயத்துக்கும் கிரந்தத்துக்கும் உள்ள சம்ப சம்பந்தம் பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம் பிரதிபாதகம் பண்ணுறது டெக்ஸ்ட்டு பிரதிபாதியமாக இருக்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இந்த சம்பந்தம் பல அதை பற்றி விரிவாக ஜாஸ்தி சொல்கிறது இல்லை சம்பந்தத்தை பற்றியே தனியாக பார்ப்போம் ஆனால் முக்கியமாக மூன்று விஷயங்கள் விஷய அதிகாரி பிரயோஜனம் இப்போ இந்த கிரந்தத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயர் கைவல்ய நவநீதம் கைவல்யம்னு சொன்னால் மோக்ஷம்னு அர்த்தம் நவநீதம்னு சொன்னால் இங்கே ஞானம்னு அர்த்தம் மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய மோட்சத்தை வழங்கும் ஞானம் மோக் சாதனமாகிய ஞானம் இந்த கிரந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இதை படிக்கிறதுனால முக்தியை பெறுவதற்கான ஞானம் ஏற்படும் அதனால் இதற்கு கைவல்ய நவநீதம் இதனுடைய கடைசி பொருள் தான் இது கைவல்யம்ங்கிறதுக்கு நேர் பொருள் என்னென்னா எதையும் சார்ந்திராத தன்மை கேவல கைவல்யம் எதையும் சார்ந்திராத தன்மைன்னு சொன்னால் சுகத்துக்காக எதையும் சார்ந்திராத தன்மை சந்தோஷத்துக்காக எதையும் சார்ந்திராதது இன்னொரு பாஷை இதை சொன்னால் சுதந்திரம் மற்றதல் மற்றதெல்லாம் என்னென்ன பரதந்திரம் மனிதன் சுகத்துக்காக பணத்தை சார்ந்திருக்கிறான் லௌகிக்க விஷயங்களையெல்லாம் சார்ந்திருக்கிறான் அப்புறம் சரீரத்தையும் சார்ந்திருக்கிறான் புத்தியை சார்ந்திருக்கிறான் ஆனால் எதையுமே சார்ந்திராமல் தன்னுடைய ஸ்வரூபமே ஆனந்தம்னு தெரிஞ்சுக்கிறது தான் கைவல்யம் கேவலமாக இருக்கும் தன்மை கைவல்யம் கேவலமாக இருக்கும் தன்மை அப்படின்னு சொன்னால் தான் எதோடும் சம்பந்தப்படாமல் எந்த விதமான விஷயங்களோடு உடனோ உபாதியினுடனோ சம்பந்தப்படாமல் இருப்பது கைவல்யம் கேவலமா இருக்கும் தன்மை எப்பொழுதுமே நாம கேவலமாக தான் இருக்கோம் ஆனால் இந்த உண்மை தெரிவதில்லை இந்த உண்மையை நமக்கு சாஸ்திரம் விளங்க வைக்கிறது ஆஹ் கேவலமாக இருக்கும் தன்மை அதுக்கு பேர் மோக்ஷம்னு பேர் கேவல பாவகா மோக்ஷா அந்த மோக்ஷத்துக்கு நவநீதம்னு சொன்னால் புதிதாக எடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் நவ நீத்தம் புதிதாக எடுக்கப்பட்டது புதிதாக எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுவது வெண்ணையத்தான் இந்த இடத்துல நவநீதம்னா வெண்ணெய்க்கு ஒரு பேர் நவநீதம் நவநீத கிருஷ்ணன் நவநீத கண்ணன் தமிழில் கூட பேர் வைக்கிறாங்க இந்த நவநீதன்னு சொன்னால் நவநீதம்ங்கிறது வெண்ணைய குறிக்கும் இந்த இடத்துல இந்த வெண்ணெய்ங்கிறது ஞானத்தை குறிக்கிறது இது எப்பொழுதும் புத்தம் புதியதாக இருக்கிறது எத்தனை முறை படித்தாலும் சிந்தித்தாலும் புத்தம் புதியதாகவே இருக்கிறது என்றால் எப்பவும் புதியது பழையதுங்கிற கடந்த ஒரு வஸ்துவை பற்றி பேசுகிறது புதுமை பழமை இரண்டுக்கும் அப்பாற்பட்ட பொருளை நமக்கு விளக்கி தருகிறது எனவே இந்த ஜானம் வெண்ணயை போன்று இருக்கிறது கீதையில் பார்த்துருக்கோம் சர்வோபனிஷதோ காவகா தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோவத் சூதீரு போக்தா துக்தம் கீதா அமிர்தம் மகது எல்லா உபனிஷதங்களும் பசுக்கள் கோபால நந்தனாகிய கிருஷ்ணன் பாலை கரப்பவன் சுதீஹி போக்தா அறிஞர்களெல்லாம் பாலை பருகுகின்றவர்கள் பார்த்தோவத் சகா அர்ஜுனன் கன்று குட்டிக்கு சமானமானவன் கீதா அமிர்தம் மகது துக்தம் பகவத்கீதை என்பது அமிர்தமாகிய பால் அப்படின்னு படிச்சோம் இது ஒருபடி மேலையே போய் அந்த பாலை தயிராக்கி அந்த தயிரை வந்து கடைஞ்சு பாலக்காட்டிலும் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய வெண்ணைய சொல்லுகிறது ஆகினால எல்லா சாஸ்திரங்களையும் நன்றாக இதுல கலந்திருக்கேன்னு சொல்லி இந்த உரையாசிரியர் இந்த நூலாசிரியர் சொல்றார் சமஸ்த சாஸ்திரங்களையும் நான் இதுல சேர்த்திருக்கேன்னு சொல்றாரு எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை ஆகினால எல்லாம் பிரம்மசூத்திரம் உபனிஷத்துக்கள் பிரகரண கிரந்தங்கள் கீதை எல்லா சாஸ்திரத்தினுடைய சாரமும் இதில் அடங்கியிருக்கு எப்படி வெண்ணையை கொடுத்தா அப்படியே முழுங்கிறது சௌகரியமோ கஷ்டமே கிடையாது பாலாவது கிடையாது அப்படியே சுலபமாக வெண்ணையை முழுங்குற மாதிரி தத்துவ ஞானத்தை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக நவநீதம் என்ற பெயரை வைத்தார் மந்த அதிகாரிகளும் தத்துவத்தை எளிமையாக புரிந்துகொள்ள முடியும் என்ற கோணத்தில் தான் இந்த பேர் வைக்கப்பட்டது நவநீதம் அதனால் இந்த நேரத்தில் நவநீதம்ங்கிறது ஞானத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெயர் ஆக கைவல்ல நவநீதம்னு சொன்னால் மோட்சத்தை எளிமையாக நமக்கு விளங்க விளங்க வைக்கக்கூடிய ஞான நூல் என்று பொருள் முக்தியை எமையாக வழங்கக்கூடிய ஞான நூலுக்குத்தான் கைவல்ய நவநீதம் என்று பெயர் இந்த இடத்துல ஞான நூல் இந்த கிரந்தத்துக்கு கைவல்ய நவநீதம்னு பெயர் இந்த கிரந்தத்தினால கிடைக்கக்கூடிய விஷயம் எளிமையாக நமக்கு புரிகிற ஞானம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் கைவல்யம் என்று சொல்லப்படுகிற மோட்சம் ஆக இந்த கிரந்தம் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது அதன் வாயிலாக மோக்ஷத்தை கொடுக்கிறது நவநீதம் போல எளிமையாக கொடுக்கிறது அதனால கேவல பாவமாகிய கிடைக்கிறது கைவல்ய உபனிஷத்துன்னு ஒன்று அதுக்கு சம்பந்தம் இல்லை அதுல சொல்லி இருக்கிற விஷயம்தான் இதுலேயும் இருக்கு ஆனால் இதுல இருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் பஞ்சதியோடு ஒத்து போகிறது பஞ்சதிங்கிற நூலோட இந்த ஒத்துப் போகிறது நேரடியாக சொல்ல முடியாது என்றாலும் பஞ்சதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கிறது ஏனென்றால் இந்த நூலை இயற்றிய தாண்டவராய சுவாமிகளுடைய குருவின் குரு வித்யாரண்யர் என்று கருதப்படுகிறார் இந்த கிரந்தத்தை எழுதினவர் பேரு தாண்டவராய சுவாமிகள் தஞ்சாவூர் பக்கத்தில் நன்னிலம் அப்படிங்குற ஊர்ல வாழ்ந்தவர் இன்றைக்கு சுமார் ஒரு முன்னூத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது இந்த நூல் கிரந்தம் தோன்றி முன்னூத்தி வருடங்கள் தான் ஆகிறது அந்த தாண்டவராய சுவாமிகளுடைய குரு நாராயண தேசிகர்னு பேரு அந்த நாராயண தேசிக்கருக்கு குருவாக விளங்கியவர் ஷிங்கேரி மட்டத்தினுடைய பத்தாவது பீடாதிபதி வித்யாரண்ய சுவாமிகள் என்று பலர் கருதுகிறார்கள் அதனால வித்யாரண்ய சுவாமிகளுடைய குருவாகிய நாராயண குருவினுடைய சிஷியராகிய தாண்டவராய சுவாமிகள் தான் இதை எழுதியிருக்கிறார் வித்யாரண்யருடைய கிரந்தந்தான் பஞ்சதசி ஆகனால பஞ்சதசியினுடைய தாக்கம் இந்த கிரந்தத்தில் நிறையவே உண்டு இது ஒரு பிரகரண கிரந்தந்தான் தமிழில் இதை சார்பு நூல் என்று சொல்லுவார்கள் இது வழிநூல் அல்ல வழிநூல்னால் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறது அது வழிநூல் ஆனால் அதை அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மனதில் வைத்துக்கொண்டு எழுதுறதுக்கு பேர் சார்பு நூல் பிரகரண கிரந்தம் நன்றாக விரிவாக எல்லா விஷயங்களையும் விசாரம் செய்திருக்கிறார் இதில் இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன அது முன்னாடியே வரும் ஒன்று தத்துவ விளக்கப்படலம் இதில் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கிறது அப்புறம் சந்தேகம் தெளிதல் படலம் தத்துவம் என்னன்னு சொல்லி விளக்கிய பிறகு உண்டாகக்கூடிய சந்தேகங்களெல்லாம் தீர்க்கக்கூடியது அது நூத்தி பாடல்கள் முதல்ல வர்றது ஸ்ரவணம் பிறகு வருவது மனநம் ஸ்ரவணத்துக்காக நூறு பாட்டு மனநத்துக்காக நூத்தி எண்பது பாட்டு அப்புறம் பாயிரம் என்ற பெயரில் ஏழு பாடல்கள் முதல்ல இருக்கு அதுதான் முகவுரை ஆக முகவுரை அப்புறம் தத்துவம் விளக்கப்படலாம் பாயிரம் என்ற பெயரில் ஏழு பாடல் அப்புறம் தத்துவ விளக்கப்படலாம் நூறு பாடல் அதுக்கு பிறகு நூற்றி எண்பது பாடல் மனநகுதி வேதாந்தத்துக்குரிய விஷயப் பிரயோஜன அதிகாரித் தொந்த இதுக்கும்னு சொல்லியாச்சு இனி நாம் நேரடியாகவே நூலை படிக்கலாம் கிரந்தத்தை படிக்கலாம் பாயிரம் मुदल पाठ பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன் நிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும்க்கருவும் நாயகன் பதங்கள் போற்றி பதங்கள் போற்றி நமஸ்கார ரூப மங்கள ஸ்லோகம் இது மங்களம் மூன்று வகைப்படும் என்று முன் வகுப்புகளிலே பார்த்துருக்கிறோம் வஸ்து நிர்தேஷ மங்கள ஸ்லோகா நமஸ்காரரூப மங்கள ஸ்லோகா ஆசீர்வாத ரூப மங்கள ஸ்லோகா மங்கள ஸ்லோகங்கள் மூன்று வகைப்படும் நமஸ்காரம் செய்வது போல கடவுளுக்கோ குருவுக்கோ நமஸ்காரம் செய்வது போல அமையக்கூடிய மங்கள ஸ்லோகங்கள் நமஸ்கார ரூப மங்கள ஸ்லோகம் என்று சொல்லப்படும் ஆசீர்வாத ரூப மங்கள ஸ்லோகம் என்பது மக்கள் எல்லோரும் இன்பொற்றிருக்கட்டும் என்பது போன்ற வாக்கியங்களை உடைய மங்கள ஸ்லோகம் பொருளை மாத்திரம் மெய்ப்பொருளை மாத்திரம் குறிப்பிடுவது வஸ்து நிர்தேச மங்கள ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு சங்கராச்சாரியார் கொடுத்திருக்கிற மங்கள ஸ்லோகம் வஸ்து நிர்தேச மங்கள ஸ்லோகம்தான் மெய்ப்பொருள் இருக்கிறது அவ்வளோதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இது வஸ்து நிர்தேசம்தான் மெய்ப்பொருள் ஒன்று இருக்கிறது வஸ்து நிர்தேஷ மங்கள ஸ்லோகம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இதில் என்ன இருக்கு எழுத்தெல்லாம் அகரம் முதல உலகு ஆதிபகவன் முதற்றே உலகமானது ஆதிபகவனை முதலாகத்தான் கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் இது வஸ்துவை நிர்தேசம் பண்ணுறதோடு சரி பொருள் ஒன்று இருக்கிறதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாலே அது நினைத்ததாகும் பொருள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுதே பொருளை நினைந்ததாகிறது பொருளை மெய்ப்பொருளை நினைத்தாலே அது மங்களமாகும் ஆகையினால அங்க மங்கள ஸ்லோகம் அப்படிதான் சொல்லப்படும் எப்படின்னா மெய்ப்பொருளை வணங்குவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரே நேரத்தில் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஒரே நேரத்துல பிரம்மனையும் குருவையும் சேர்த்து நமஸ்காரம் பண்றார் பிரம்மன் தான் குரு குரு சாட்சாத் பரம்பிரம் சாக்ஷாத் குருவானவர் பரபிரம்மே ஆவார் ஆக என்னால குருவையும் பிரம்மத்தையும் ஒரே நேரத்தில் வணங்குவதாக அமைகிறது பதங்கள் போற்றி ஏகநாயக்கன் பதங்கள் போற்றி ஒரே நாயகன் தான் சொன்ன தலைவர் அர்த்தம் நாயக்கா நாயக்கர்னு ஜாத்தி இருக்கோ அதுவே நாயக்காக தான் இவங்கள்லாம் சேனா அது என்ன ஆகிடுச்சி இவன் வந்து நாயக்கர் ஆகி நாயுடு ஆகி என்னெல்லாமோ இருக்கு நாயக்காக அதனால் நாய இந்த அந்த காலத்தில் இவங்கள்லாம் வந்து அரசர்களுக்கு சைன்யத்தில் சேனா நாயக்கர்கள் அதனால் ஏக்க நாயக்கன் பதங்கள் போற்றி நமஸ்காரம் தான் ஏகநாயகன் பதங்கள் போற்றி ஏகநாயகன் என்ன ஏகமேவ அம்மாநாஸ்திகிச்சன ஒரே நாயகன் தான் சர்வ விவர்த்த உபாதான காரணம் பிரம்மா விவர்த்த உபாதான காரணமான பிரம்மன் ஏகநாயகன் அதுதான் பிரம்மன் தான் ஏகம்ங்கிறது பிரம்மத்தை தான் குறிக்க ஏகமேவ அீயம் பிரம்ம இப்படியாச்சு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் குருதான் மன்னாத ஸ்ரீ ஜெகந்நாச மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு எல்லாருக்குமே அந்த அவங்க அவங்க குரு தான் உயர்ந்தவர் அந்த பாவனை என்னைக்கும் உண்டு அந்த குருவனிடம் இருந்து பாடம் கேட்கறதுனால இவர்களுக்கு ஞானம் கிடைக்கிறதுனால குருவனிடத்துல பக்தி உண்டாகிறது நல்ல நன்னிலம் மருவும் ஏகநாயக்கன் பதங்கள் போற்றி இது நிறைய இருக்குது அர்த்தம் நன்னிலங்கிறது வந்து நல்ல நிலங்கிறது புத்தியை குறிக்கக்கூடியது விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது என் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் ஒரே நேரத்தில் ரெண்டு அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி எழுதுறாரு எல்லா பூமியிலையும் சிறந்த பூமி எல்லா பூமிகள்லேயும் சிறந்தது ஏழு பூமி சப்த பூமி சப்த சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லப்படும் சப்த நியாயம் சப்த பூமிக்கா பேர் அதுக்கு சத்வாபத்தி தனுமானசி அசம்சக்தி இப்படிலாம் சொல்கிறதுனால எழுநிலம் எழுநிலங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் நிறதிசையார் சாங்கியர் யோகியர் முதலிய மதஸ்தர்களால் கூறப்பட்டுள்ளனவாகிய ஞானபூமிகள் அனைத்திலும் மிக்க எழுநிலம் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் எல்லா நிலம் நிலம் இந்த இடத்துல வந்து சாதாரணமான அர்த்தத்தில் பார்த்தா எல்லா தேசத்தை காட்டிலும் ரொம்ப சிறந்தது எங்கள் ஊர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சப்த பூமிகள் அந்த சப்த பூமியிலையும் சிறந்தது வந்து நன்னிலம் நல்ல நிலம் அதனால வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் வச்சு நிறைய கோவிலாக இருக்குதுல்ல திருவையாறு திருவைகா ஊர் திருக்கருகாவூர் என்னெல்லாமும் ஊர் இருக்குது நிறைய அந்த ஊரை வச்சும் கூட தஞ்சாவூரில் இருக்க சோழ வளநாடு சோறு சோறுனா மோட்சம் சோருன்னா நெல் அரிசின்னு அர்த்தம் இல்லை சோழ நாடு சோருடைத்துன்னா சோழவள நாட்டில் எங்க எந்த கோயில் கோயிலா இருக்கு எங்கேயா ஒரு கோயில உட்காந்து ஏதாவது தத்துவத்தை பறிச்சு மோட்சம் அடைஞ்சுடலாம் அதனால சோரும் கிடைக்கும் அது வேற விஷயம் சோழவள நாடு சோறுடைத்துன்னு சொன்னால் மோட்சத்தை உடையதுன்னு அர்த்தம் எங்க நிச்சயமா சோழ நாட்டுக்கு மோட்சம் கிடைக்கும்னு அர்த்தம் மோட்சம்னா அடி கிடையாது நம்மால் மூச்சம்னா சுபேட்சை முதலிய ஞான சப்த பூமிகளாம் வருது இதெல்லாம் பின்னாடி வரப்போகிறது இருந்தாலும் கூட இங்கே நான் உங்களுக்கு சொல்றேன் சுபேட்சா விசாரணா தனுமானசி சத்வாபக்தி அசம்சக்தி பதார்த்தா பாவனா துரியம்னு ஏழு சொல்லப்பட்டிருக்கு இல்லை ஞான பூமிகள் இதெல்லாம் வந்து இதில் வரும் சந்தேகம் தெளிதல் படலத்தில் ஞான சப்த பூமிகள்னு ஒரு டாபிக் இருக்குது அது அப்போ பார்த்தாதான் அந்த சமயத்தில் பார்த்தா தான் புரியும் இருந்தாலும் இப்போவே சொல்கிறேன் சப்த பூமி இந்த பாட்டு நூற்றி பாட்டு அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக போய்டு வினவிட்யிகள் ஏழு ஞானிகள் ஏழ்ென்பார் இனி அவற்றுள் அஜான பூமிகள் ஏழையும் முந்தி எம்பாய் முன்னாடி தனிவித்து ஜாக்ரம் ஜாகிரம் மகாஜாகிரம் ஜாக்கிரத்தை சார்ந்த கனவு கனவு ஜாக்கிரம் சுசுத்தி என்று ஏழு பேர் கணித்தார் மேலோர் முந்து அகண்ட தெழும் ஓர் அறிவு மாத்திரம் அதுதான் முதல் வித்தாகும் இந்த அறிவிற்பண்டில்லா அகந்தை முளை போலாம் இது நனாவாம் ஏழு இருக்கு வந்து வந்து பிறவிதொரும் அகம் அமதை வளரும் அது மகா நனாவாம் நந்தும் அகம் கொடு நனவின் மனோராஜ்ஜியம் செயலே நனா கனாவே உண்டு உறங்கி மனோராஜ்ஜியம் செயல் சொப்பனம் எனும் பெயர் உடையதாகும் பண்டு கனாக்கண்டும் அறந்ததை மீண்டும் நினைப்பது சொப்பனனாவாம் மண்டும் இருள் மூடுவது சுழுத்து யாம் அஜான வகைகள் சொன்னோம் பிண்டு நிறை முக்தி தரு ஞான பூமிகள் ஏழும் விளம்பக்கேளாய் புலவர் புகழ் முகல் முதல் பூமி சுபேட்சை விசாரணை இரண்டாம் பூமி ஆகும் இரண்டாம் பூமியாகும் நல தனுமானி மூன்றாம் பூமி சத்துவாபத்தி நாலாம் பூமி சொல்லும் அசம்சத்தி பேரும் பதார்த்தா பேரும் துரிய பேரும் மலினமறு மகனே ஐந்து ஆறு ஏழு பூமிகளா வகுத்தார் மேலோர் துர்ச்சங்க நிவர்த்தி சிவஞானம் விரும்புவது சுபேட்சையாகும் எல்லாம் விளக்கு சுபேட்சையாகும் நற்சங்க மொழி வினவி ஞான பழகல் விசாரணையாம் நம்பி முற்சங்க ஏடனைகள் விடல் தனுமானசி இந்த மூன்றினாலும் சற்சங்க மனதில் உண்மை அறிவுறுத்தல் சத்துவா பத்திதானே தத்துவத்தில் மனம் உரைத்து மித்தையலாம் மறத்தல் அசம்சக்தியாகும் அத்வித ஆனந்தம் வரும் திருபுடிபோம் பதார்த்தாபாவனை அது ஆகும் வத்து நிலை இருந்தபடி இருந்த மௌன சுவாவம் துரியமாகும் இத்துரிய பூமியை முன் துரியாதீத பதம் என்றதும் விளக்கி சொல்லி இருக்கு அதாவது அடையற நிலைகள் அடைவதற்கு ஞானத்தை பெற்று ஞானத்துல உறுதி அடைவதற்கு நிலைகள் ஏழாக சொல்லப்பட்டிருக்கு அதனால அதெல்லாம் வரிசையா சொல்லப்படுறது சுபேட்சா விசாரணா தனுமானசி சத்வாபக்தி அசம்சக்தி பதார்த்தா பாவனா துரியம் அதுதான் சுருக்கமாக சொன்னால் துர்சங்கத்தை விட்டுட்டு இந்த இந்த விஷயத்தை விரும்பி வர்றோமே சிவஞானத்தை விரும்பி வர்றோமே அதுக்கு சுப இச்சான்னு பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதை பூமிங்கிறாங்க அவங்க இது முதல் ஸ்டேஜ் அது பூமின்னா நிஜமாவே எதுவும் தனித்தனியாக பூமி இல்லை அந்த பூமிக்கு எல்லாம் டிராவல் பண்ணிட்டுலாம் வருது கிடையாது சொல்ற சகவாசத்தை விட்டுகவாசத்துக்குள்ளது ஏற்படுறதுக்கு நற்சங்க மொழி வினவி ஞான நூல் பழகல் விசாரணையாம் வேதாந்தம் படிக்கிறதுக்கே அதுக்குனுமான ம அதன் வடிவாகவே ஆயது மனமானது படிக்கிறானோ அது மாதிரியே ஆயி இந்த உலக ஆசையெல்லாம் முற்றிலும் விட்டு விடுவது அப்புறம் என்னன்னா அந்த மனசுல ஆழமா அந்த அறிவை பதிய வைக்கிறதுங்கிறது சத்வாபத்தி சத்வ ஆபத்தி சத்வாபத்தின்னு பேர் அப்புறம் தத்துவத்தில் மனசு ஸ்திரமாயி மித்தையெல்லாம் மித்தையெல்லாம் மறந்து போறோம் இல்லையா அதை பத்தி பொருட்படுத்துறதே கிடையாது அசம்சக்தி சம்சக்தி போயிடுதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கூட உலக வாசனை இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் திருப்புடி எல்லாம் போறது பதார்த்தா பாவனை எல்லாம் மறைந்து சமாதியில அப்புறம் அதுக்கு மேல ஒரு நிலை அடையிறது வஸ்து நிலை இருந்தபடி மௌனிகல்ப சமாதி இதுதான் என்னதுன்னா துரியம் துரியம் இதுக்கெல்லாம் ஆழமா இருதாரமா இருக்கிறது என்னது பிரம்மம் அதனால நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக்க நாயக்கன் எல்லா நிலங்கள்லையும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு உலகத்துல எத்தனையோ ஸ்டேஜ் இருக்கு ஆனா இங்க ஆன்மீக வாழ்க்கையில படிப்படியா கெட்ட சங்கத்தை விடுறது நல்ல சங்கத்துக்கு வர்றது படிக்கிறது விசாரணை பண்றது திரும்ப திரும்ப அது மயமாகிறது அப்புறம் அதுல இருக்கக்கூடிய சில உட்பிரிவுகள் அதனுடைய அடிப்படையில் தான் இங்க ஏழு பூமின்னு சொல்லப்படுறது செவன் ஸ்டேஜ் ஏழு நிலைகள் ஏழு நிலைகளுக்கு மேலாக இருக்கிற நிலை என்னதுன்னா எல்லா நிலைக்கும் ஆதாரமான பிரம்மம் ஆத்மா சைத்தன்யம் அத சொல்றங்களிலும் மிக்க ஏழு நிலம் அவற்றின் மேலாம் அவற்றின் மேலாம் தான் அர்த்தம் அதுக்கெல்லாம் மேலாக அவற்றையெல்லாம் வியாபித்திருக்க கூடிய வார்த்தையை சொல்றேன் இல்லாட்டி நம்ம சாதாரண குருவை சொல்ற போது என்னன்னா என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் இந்த பூமியில எத்தனையோ நிலங்கள்லாம் இருக்கு அதை காட்டிலும் தஞ்சாவூர் பக்கத்துல எங்க ஊரை சுத்தி நிறைய விசேஷமான ஊர்கள் எல்லாம் இருக்கு அந்த ஊர்லயும் எங்க ஊர் தான் ரொம்ப விசேஷம் நன்னிலம்னு பேருப்பன்னில தட்சணாமூர்த்தி கோவில்லாம் இருக்கு நல்லா விசேஷமான வழிபாடு எல்லாம் நடக்குது அங்க ஒரு மகம் இருக்கு இந்த நல்லத்துல இருக்கு நன்னிலம் மருவும் அங்க இருக்கார் என்னுடைய குருநாதர் நாராயண தேசிகர் அப்படின்னு சொல்லி தாண்டவராய சுவாமிகள் பாடுறார் தாண்டவராய சுவாமிகள் தன்னுடைய குருவான நாராயண தேசிகரையும் மனசுல வச்சு அதே சமயம் பரபிரம்மத்தையும் மனசில் வைத்துக் சொல்றார் நன்னிலம் மருவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி மேலெழுந்த வாரியா பார்த்தா குருவை வணங்குற மாதிரி இருக்கு ஆழமா பார்த்தா மெய்ப்பொருளையே வணங்குகிறார் அது மாத்திரமில்லை முதல் வரியில் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது குருவையும் பிரம்மத்தையும் ஒன்றாகவே கருதி சொல்றார் முதல்ல சொல்லி இருக்கிற ரெண்டு வரியும் தெளிவாக வஸ்துவை சொல்றது அந்த ஆத்மா வேற பிரம்மம் வேற இல்லைங்கிறத குறிக்கிற மாதிரி இருக்கு இந்த முதல் பாடல்லையே ஆ பிரம்மாத்ம ஐக்கியம் சொல்லப்படுகிறது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் சொல்லப்படுகிறது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஜீவ பிரம்ம ஆத்ம ஐக்கியம் ஜீசரனு ஐக்கியம் உண்டோ கிடையாது உபாதி திருஷ்டில கிடையாது உபஹித திருஷ்டியில உண்டு நாம சொல்ற வார்த்தையெல்லாம் கவனிக்கணும் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் பிரம்ம ஆத்ம ஐக்கியம் பிரம்மனும் ஆத்மாவும் என்னைக்கும் ஒண்ணுதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னா என்ன அர்த்தம் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் மேலெழுந்த வாரியா பேதம் இருந்தாலும் அதிஷ்டான திருஷ்டில அபேதம் அப்படிங்கறதுனால ஜீவேஸ்வர ஐக்கியம் பிரம்மாத்மா ஐக்கியம் ஆத்மாங்கிற சப்தம் வேறையே தவிர வஸ்து ஒண்ணுதான் அந்த அர்த்தத்துல சொல்றோம் கட்டாகாசத்துக்கும் மகாகாசத்துக்கும் என்ன ஐக்கியம் ஐக்கியம்னா யம் மது ஈஸ்வரனாக வச்சுப்போம் ஹட்டம்ங்கிறது ஜீவனாக வச்சு ஹட்டத்துக்கும் மட்டத்துக்கும் ஐக்கியம் எதுனால உபாதினாலே இல்லை ஹட்ட மட ஐக்கியம் வந்து ஆகாச திருஷ்டியில் தான் அப்படி சொன்னாலும் ஆகாச திருஷ்டியில் தான் அப்புறம் கட்ட ஆகாச மட ஆகாச ஐக்கியம்னா என்ன அர்த்தம் ஆகாசத்தில் ஏது ஹட்டாக மட ஆகாசம் நம்ம தான் பிரிச்சு வச்சுருக்கோம் அது மாதிரி ஆத்மா பிரம்மங்கிறதெல்லாம் நம்ம தான் பிரித்து பேசுகிறோமே தவிர உண்மையிலேயே பேதம் கிடையாது அதனால இப்போ சொல்லக்கூடியது என்னன்னா ஒரே ஸ்லோகத்தில் ஜீவேஸ்வர ஐக்கியம் ஜீவ பிரம்ம இது பிரம்மாத்மா ஐக்கியம் சொல்லப்படுகிறது எல்லாம் எப்படி சொல்லலாம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்லலாம் ஜீவேஸ்வர ஐக்கியம் சொல்லலாம் பிரம்மாத்மா ஐக்கியம் சொல்லலாம் ஆத்ம பிரம்ம ஐக்கியம் சொல்லலாம் வார்த்தை மாத்தி போடுறான் சொல்ற போது கவனமா புரிஞ்சுக்கணும் எந்த திருஷ்டியில சொல்றங்கில் அந்த மாத்திரமாய் நிற்கும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி படிக்கிறது எப்படி படிக்கிறோம் பொன் நிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளன் தண்ணில் அந்த மாத்திரமாய் நிற்கும் ஏக்கநாயக்கன் பதங்கள் போற்றி அதுதான் முதலே படிச்சுட்டோமே என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏகநாயக்கன் பதங்கள் போற்றி இப்போ என்ன சொல்லுகிறார் வேதாந்தம் படிக்கணும்னா முக்கியமான விஷயம் வந்து மூணு ஆசையை விட்டாகணும் மூவாசை அதனால அது சொல்லப்படுகிறது பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை இது வந்து சாஸ்திரங்கள்லாம் நிறைய ஏஷனாத்ரயம்னு பேர் இதுக்கு பேர் ஏஷனாத்ரயம் மூவாசைன்னு தமிழ்லேயும் சொல்லுவாங்க மூன்று ஆசை மனுஷனுக்கு இந்த ஆசைதான் ஜாஸ்தியா இருக்கு பெண்ணாசைங்கிறது இயற்கையாக இருக்கு அப்புறம் கொஞ்சம் இடம் வாங்கிவிட்டான்னா போதாது அவனுக்கு இன்னும் இடம் வேணும் வேணும் வேணும் அந்த இடத்துல ஆசை இருந்துட்டே இருக்கும் பூமியில ஆசை இருந்துட்டு இருக்கும் அங்க வாங்கி போடலாமா இங்க வாங்கி போடலாமா பணம் வர வர வர அங்க அந்த எண்ணம் தோணும் அதே மாதிரி பணமும் திருப்தி எவ்வளோ சம்பாதித்தாலும் திருப்தி வர்றதில்லை இது மூணுமே நிரப்புறதில்லை எத்தனை எத்தனை தடவை விஷயங்களை அனுபவிச்சாலும் எத்தனை தடவை ஸ்திரீ சுகத்தை அனுபவிச்சாலும் அவனுக்கு அதை விடுறதுக்கு மனசு வர்றதில்லைன்னு சொல்லுகிறார்கள் இல்லை பெண் இன்பத்தையும் மனிதனால் விட முடியறதில்லை இந்த மண்ணாசையும் நீட்டிகிட்டே போரா முடிய மாட்டேங்கிறது பொருளை பொண்ணையும் சேர்த்து சேர்த்து எவ்வளவோ பணம் சேர்த்து வச்சுருக்கான் அப்பவும் திருப்தி கிடையாது இது மூ மூவேடனை என்று ஒழிந்துடுமோங்கிறார் அருணகிரிநாதர் இந்த மூணு ஆசை போகுமோ தெரியலையே அதனால தானே எல்லா உபதிரமும் ஜாஸ்தி அது பெருகின்றே போகிறது அதை அதை கவனிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப திரும்ப அதை காப்பாற்ற வேண்டியிருக்கு அதனால் இதுக்கு முடிவே இல்லை எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்குது பொன்னிலம் மாராசை பொன்னாசை நிலத்தாசை மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் பொருந்தினர் உள்ளம் பொருந்தார் உள்ளம் ரெண்டு பேர் தான் பிரவிற்த்தி மார்கஸ்தாக நிவிறி மார்கஸ்தா பிரவிறியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மூணு ஆசை நல்லா பொருந்தி இருக்கு நிவிறி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மூன்று ஆசையை விட்டு விடுறாங்க சன்னியாசத்தில் முக்கியமாக இந்த மூணு ஆசையை தான் சொல்கிற பழக்கம் நான் நிச்சயமா இனிமே இதில் எல்லாம் புத்திரைஷனாயாச்ச வித்தைஷனாயாச்ச லோகைஷனாயாச்சு பிராமணாகச்சரியம் சரந்தி மிருகதாரணி கோபுஷல்லுது புத்திரைஷனா இந்த பெண்ணாசைங்கிறது புத்திரைஷனான்னு சொல்லு புத்திரனில் ஆசை புத்திரைஷனா வித்தைஷனா லோகேஷனா இடமெல்லாம் சொர்க்க லோகம் அந்த லோகத்துக்கு போகணும் அல்ல புத்திரேஷனாயாச்ச வித்தைஷனாயாச்ச லோகேஷனாயாச்சு யுத்தாயன்னா அதெல்லாம் தூக்கி ஒதறிப்பிட்டு தூக்கி நீக்கி நீக்கிவிட்டு பிராமணாக பிராமணர்கள் பிக்ஷாச்சரியம் சரந்தி பிக்ஷை எடுத்து உண்கிறார்கள் எல்லாம் வேண்டாம் சன்னியாசின்னு அர்த்தம் பிக்ஷாச்சரியம் சரந்தி இதேதான் அர்த்தத்தில் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் உலகத்தில் ஜனங்களை ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு இந்த குரூப் தான் ஜாஸ்தி பொருந்தினர் உள்ளம்தான் ஜாஸ்தி பொருந்தார் உள்ளம் பொருந்தினர்களுடைய உள்ளத்திலும் பொருந்தாதவர்களுடைய உள்ளத்திலும் ஆசை பொருந்தினர் உள்ளம் ஆசை பொருந்தார் உள்ளம் பொன்னாசை பொருந்தினர் உள்ளம் பொன்னாசை பொருந்தார் உள்ளம் நிலத்தாசை பொருந்தினர் உள்ளம் நிலத்தாசை பொருந்தார் உள்ள மாதராசை உள்ளம் மாதராசை பொருந்தார் ஒன்னு பிரவிறி இன்னொன்னு நிவருத்தி ரெண்டு பேருடைய ஹிருதத்திலேயும் உள்ள உள்ள அவர்களுடைய உள்ளத்திலே அந்தரத்தில் அந்தரத்தில்னா உள்ளந்தில் அவங்களுடைய கருத்துப்படி உள்ளங்கிறது ஆகாஷம் தஹராகாசம் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் அந்த உள்ளந்தண்ணில்னா அந்தங்களில் தாரதமயமான மர்க்குடம் பொற்குடங்களில் பெய்யும் பண்டங்களுக்கு தாரதமியம் கொடுப்பது மாத்திரமாய் நிற்கும் ஆகாயத்தை போல ஏன்னா தன்னில உள்ளன் தண்ணில் அந்தரத்தில் இருக்கு அந்த உள்ளமாகி ஆகாசத்தில் உள்ளில் அந்தரத்தில் இருக்கிறது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஹிருத ஆகாசத்தில் உள்ளந்தில் அந்தரத்தில் ரெண்டு தனித்தனியாக பிரிக்கக்கூடாது உள்ளந்தில் அந்தரத்தில் இல்லை ஹுதயமாகி ஆகாஷத்தில் ஹிருதாக்காசத்தில் எதா இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்கும் தாரதமியம் இல்லாமல் அவகாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அவகாசம் அவகாசா ஆகாசத்துக்கு லட்சணமே இடம் கொடுப்பது எதுவோ அதுக்கு ஆகாசம் இடம் கொடுப்பது எதுவோ அது ஆகாசம் அவகாச பிரதாத்ரு ஆகாஷா கொடுப்பது எதுவோ அதற்கு பெயர் ஆகாசம் என்று பெயர் இல்லை தண்ணில் அந்தரத்தில் ஜீசாட்சி மாத்திரமாய் நிற்கும் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும்னா அந்த ஜீவனுக்கு சாட்சியா இருக்குது இந்த இடத்துல ஜீவசாட்சின்னு சொன்னா இந்த இடத்துல சிதாபாசாட்சி சிதாபாசாட்சி சிதாபாசத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் ஏன்னா ஹயம் வந்து ஜடந்தானே ஹயகாசமெல்லாம் ஜடந்தானே அந்த ஜடத்தில் ஜடத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் பிரதிபிம்ப சைதன்யம் அதுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிம்ப சைதன்யம் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும்னா அசங்கமாயிருக்கிறதுனு அர்த்தம் அசம்சாரி மாத்திரமாயின்னா என்ன அர்த்தம் எதுலையும் சம்பந்தப்படுறதில்லை அவனுக்கு ஆசை ஆசையெல்லாம் யாருக்கு ஜீவனுக்கு தான் இருக்கு ஜீனுக்குத்தான் பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசையெல்லாம் இருக்குது ஒரு ஜீவனுக்கு ஆசை இருக்குது இன்னொரு ஜீவனுக்கு ஆசை இல்லை ஆசை இருக்கிற ஜீவனாக இருந்தாலும் சரி ஆசை இல்லாத ஜீவனாக இருந்தாலும் சரி ரெண்டு ஜீவனுக்கும் சாட்சியாக இருக்கிறது என்னதுன்னா சர்வஜீவ சாட்சி ஏகோ தேவா சர்வ பூதேஷு ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பித்தூதான் அநேகஷா ால தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் மாத்திரமாய்ங்குறது அர்த்தம் என்னன்னா அசங்கமாய் சாட்சியாய் இருக்கிறதுனால அதனுடைய இதெல்லாம் பாதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் சாதாரண ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறத பார்க்குறவன் வந்து அதனால பாதிக்கப்படலாம் இல்லையா சாட்சியா இருந்தாலும் கூட ஆனால் இங்கே அப்படி இல்லை பாதிக்கப்படுறதே இல்லை எந்த விதமான நிகழ்ச்சினாலும் அது பாதிக்கப்படுறதில்லை விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறான் விசாரம் பண்ணி புரிஞ்சு புரிந்து கொண்டாலும் அது ஒருபொழுதும் பாதிக்கிறதே கிடையாது அதனால ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க்க இத வச்சுதான் சொல்லிருக்காங்க மலர்மிசை ஏகினான் ஹயமாகமாகிய மலர்மிசை ஏகினான் அதெல்லாம் வந்து பரம்புரளை எங்கெல்லாமோ தேடுறோம் தேடி தேடி தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டே கடைசியில பார்த்தா எங்க இருக்கார் நான் அந்த பொருளாகவே இருக்க இந்த படாதுபாடு பட வேண்டியிருக்கேன் அப்பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளந்தில் அந்தரத்தில் ஜீசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏகநாயக்கன் பதங்கள் போற்றி போற்றிங்கிறது நமஸ்காரம் இந்த இடத்துல போற்றிங்கிறது வணங்குவதாக அமைகிறது போற்றினா வாழ்த்துறது நன்றாக இருக்கட்டும் பல்லாண்டுலாம் சொல்லலாம் அவருடைய திருவடிகளை வணங்குகின்றேன் சீர்பாதங்கு நமஸ்காரம் என்றவாறு பொன்னம்பல சுவாமிகள் உரை சீர்பாதங்கு நமஸ்காரம் என்றாசை பொண்ணாசை இயந்த அஜானிகளும் இயயாத ஞானிகளுமாகிய இவர்களது உள்ளந்தன்னில் அந்த கரணங்களில் அந்தரத்தில் தாரதமியமான மட்குடம் பொற்குடங்களில் பெய்யும் பண்டங்கற்கு தாரதம்யமர அவகாசம் கொடுப்பது மாத்திரமாய் நிற்கும் ஆகாயத்தை போல ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் ஜீவசாட்சி மாத்திரமாக நிற்கின்ற விளக்கம் ஜீவசாட்சி மாத்திரமாக நிற்கின்ற ஏக நாயகன் அகண்டைகரசனான அகண்ட ஏகரசனான பிளவுபடாதன்னு அர்த்தம் சொல்றார் அகண்டைகரசனான சிவபெருமானுடைய பதங்கள் போற்றி சீர் பாதங்கட்கு நமஸ்காரம் என்றவாறு சிவபெருமான்னா என்ன ஆனந்தம் சிவம் மங்களம் இந்த சூலதாரி இல்லை சூழதாரி இந்த ஆர்திர சர்மாரதாரி அந்த அர்த்தத்தில் சொல்லல ஆர்திர சர்மாம்பரம்னா என்ன நினைக்கப்பட்ட தோலாடையை உடையவர் ஆர்திர சர்ம அம்பரதாரி ஆர்திர நினைக்கப்பட்ட சர்மன தோல் அம்பரம்னா வஸ்திரம் தாரின தரிச்சிருக்காரு இங்க முதல் ஸ்லோகமே என்ன சொல்லுகிறது முதல்ல வந்து பாருங்க தத்துவம் வந்தாச்சு எல்லாரோட ஹிருதயத்திலயும் சர்வஹய அதிஷ்டான சைதன்யத்தை நினைக்கிறோம் பிரம்ம அனுசந்தான ரூப மங்கள ஸ்லோக பிரம்மானுசந்தானம் ஆத்மானுசந்தானம் ஆத்ம பிரம்மாத்மானுசந்தானம் சொல்ல வேண்டியதான் பிரம்மாத்ம அனுசந்தானம் அனுசந்தானம்தான் என்ன நினைக்கிறது எல்லாருடைய சரீரத்திலையும் சமஸ்தீவராசிகள் புன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் சொல்லிவிட்டார் இன்னும் சொல்லப்போனா சமஸ்தீவராசிகள்லையும் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த சைதன்யத்தை நான் நினைக்கின்றேன் என்றவாறு அதையே நமஸ்காரம் பண்ற வஸ்துவ நமஸ்காரம் பண்ண முடியுமோ நமஸ்காரம் பண்றவன் நமஸ்காரம் பண்ணப்படும் பொருள் எல்லாம் திருப்படி வருமே ஒரு பாவனைக்காக பண்றார் அவ்வளவுதான் உண்மையிலேயே வஸ்து யாராவது நமஸ்காரம் பண்ண முடியுமோ ஒரே பொருளா இருக்கும் பொழுது இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லாத பொழுது இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லாத பொழுது அந்த ஒரு பொருளை எது வணங்கும் வணங்க ஆனாலும் நம்ம நடைமுறைக்கு அஜான திருஷ்டியில லௌகிக வியாபாரிக திருஷ்டியில அப்படி வணங்குறதாக நாம் கருதி கொள்ளுகிறோம் பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தண்ணில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி இந்த பாயிரம்னு சொன்னாலே அதுக்கெல்லாம் சில நியமங்கள் இருக்கு பாயிரம்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் உபோத்காத அப்படின்னு பேர் உபோத்காத்தா பழைய புஸ்தகெல்லாம் பார்த்துருப்பீங்க உபோத்காதம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க உபோத்காத்தா ஒரு திருக்குறள் வந்து பாயிரம் நாற்பது குரல் இருக்கு கடவுள் வாழ்த்து வான் நீத்தார் பெருமை அரண் வலியுறு வலியுறுத்தல் நாலு அதிகாரம் இருக்குது நாற்பது குரல் இருக்குது எல்லாம் பாயிரம் என்று சொல்லப்படும் பாயிரத்துக்கு உபோத்காதத்துக்கு ஒரு முறை இருக்குது அது சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி ஒரே மரபைத்தான் பின்பற்றாங்க இந்த மரபுகள்லாம் வேற்றுமையே கிடையாது அதனால் யாரும் வந்து எனக்குத்தான் சொந்தம்லான்னு சொல்ல முடியாது என்ன மரபுன்னு கேட்டால் முதல்ல குரு கடவுளை வணங்கணும் கடவுளை வணங்கணும் யாரெல்லாம் வணங்கணும்னு அவர் விரும்புகிறாரோ எல்லாரையும் வணங்கட்டும் கடவுளை வணங்கட்டும் குருவை வணங்கட்டும் சமுதாயத்தை வணங்கட்டும் என்ன வேணாலும் வணங்கட்டும் முதல்ல மங்கள ஸ்லோகம் சொல்லணும் அவர் கடவுளை வணங்க வேண்டும் வணக்கம் செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது தான் என்ன சொல்ல போகிறோங்கிறத சொல்லணும் அதனுடைய பிரயோஜனத்தை சொல்லணும் அதுக்குானவர்கள் சொல்ல விஷய பிரயோஜன சம்பந்தத்தை எல்லாம் சொல்லி ஆகணும் இதுதான் எழுதணும் வேற என்ன இல்லாமல் எழுதக்கூடாது முக உரைங்குற நான் அமெரிக்காவில் இருந்தேன் ரஷ்யாவில் இருந்தேன் ஜப்பான்ல இருந்தேன் அப்ப பார்த்தேன் போனேன் கதையெல்லாம் விடப்படாது என்ன புஸ்தகத்தில் என்ன எழுதுறமோ அதுதான் சொல்லணும் அதுக்கப்புறம் இடையில வேணா சேர்த்துக்கணும் அதெல்லாம் அதனால முகமுறைங்கிற பேர்ல எழுத வேண்டியது என்னன்னா இந்த நூலில் சொல்லப்படுகிற விஷயம் என்ன இந்த நூலை படிப்பதற்கு யார் தகுதியானவர்கள் இந்த நூலை படிப்பதால் உண்டாகும் பயன் என்ன இதே தவிர வேற எதையும் சொல்லக்கூடாது அதே மாதிரி இவரும் எல்லா யார் என்னெல்லாம் வணக்கங்கள்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகுதான் அவர் சொல்ல போற விஷயத்தையும் அதனுடைய பிரயோஜனத்தையும் சொல்ல போறார் ஆகையினால முதல் நாலு பாடல்ல எல்லாம் எல்லாம் நமஸ்காரமயம்தான் அப்புறம் வந்து அஞ்சாவது பாடல்ல இருந்துதான் அதிகாரித்வம் விஷயம் பிரயோஜனம் எல்லாம் சொல்ல போறார் இன்னும் அடுத்த பாடல்ல நமஸ்காரத்தை பார்க்கறாரு திரும்பவும் தத்துவத்தை தான் சொல்றார் அவர் இப்போ சொன்னது வந்து பிரம்ம பிரம்மனை தியானம் பண்ணது இப்போ சொல்ல போகிறது என்னென்னா எல்லா தேவதா ரூபங்களையும் நமஸ்காரம் பண்ணுற ளித்தளிக்கும் செய்கைக்குழித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்றமுத்தனுமாய் இன்புமாயின் புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத விமலபோத ஸ்வரூபத்தைப் பணிகின்றேனே இன்றழித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் அயனாய்மாலாய்மாலாய் ஆன்ற ஈசனுமாய்தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் பூன்றமுத்தனுமாயின்புணரியாதவனாய் நாடும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தைப் பணிகின்றேனே விமல போதஸ்வரூபத்தைப் பணிகின்றேனே போதஸ்வரூபத்தை பணிகின்றேனே விமல போத நானும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே திரும்பவும் ஸ்வரூப அனுசந்தானந்தான் இப்ப முதல்ல என்ன சொன்னார்னா எல்லாருடைய அந்த ஜீவ சாட்சியா இருக்கிற அந்த பிரம்மனை தியானம் பண்றேன் அந்த பிரம்மன் தான் என்னுடைய குரு ரூபமாகவும் இருக்கிறது ஆனா இந்த இடத்துல குருங்கிறதுக்கு வந்து தாற்பயம் கம்மியா பண்ணி ஆனா அதே சமயம் தாற்பயம் இருக்கு நன்னிலம் மேவும் ஏக்கநாயகன் பதங்கள் போற்றின்னு சொன்னதுனால அதை சொல்லியிருந்தாலும் முக்கியமா இந்த இடத்துல பிரம்மஸ்வரூப அனுசந்தானந்தான் இனி அடுத்தது என்ன பண்றாருனா இந்த பிரம்மந்தான் ஈஸ்வரனாகவும் விஷ்ணுவாகவும் பிரம்மாவாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான தேவதா ரூபங்களும் இந்த ஸ்வரூபம்தான் பிரம்மந்தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் அதிஷ்டானம் பிரம்மன்தான் எல்லா தேவதைகளுக்கும் அதிபத்திலிருந்தே தத்துவம் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே அழிக்கும் செய்கைக்கு ஏதுவான் படைத்து அழித்து நழிக்கும் ந அழிக்கிறது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று செய்கைகள் முச்செய்கைகள் கிருத்தியத்யம் மூன்று செயல்கள் பஞ்சகிருத்தியம் சொல்லுவோம் இங்க இங்க சொல்லுவோம் சாதாரணமா இந்த இடத்துல மூன்று செயல்கள் மூவகை செயல்கள் இதுக்கெல்லாம் ஹேத்துவா இருக்கிறது யாரு அயனாய் அயனாய்னா பிரம்மா மாலாய் அந்த ஆர்டர் அப்படியே வருது பாருங்கள் ரெஸ்பெக்டிவ்ல சொல்றோமோ இல்லை முறையே வருகிறது இன்று அழித்து அழிக்கும் அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் ஆன்ற ஈசனுமாய்ங்கிறது அந்த பாட்டுக்காக சொல்றார் மாட்சிமை பொருந்திய சிவனுமாய் இந்த பக்கம் சைவ வழிபாடு சிவ வழிபாடு ஜாஸ்தி அதனால அதை சேர்த்துக்கிறார் அதனால ஏன்னா முதலே சிவபெருமானை வழங்கியவாருன்றார் இவர் ஆன்ற ஈசனுமாய் ஆண்டன்னா பெருமை பொருந்திய மாட்சிமை பொருந்திய மாண்புமிகு ஈஸ்வருமாய் மாண்பு மிகுனா தப்பா நினைக்காங்க இல்லை இங்க மாண்பு மிகுனா அர்த்தமே மாண்பு மிகு மாட்சிமை பொருந்திய சிவபெருமான ஒருத்தர் தான் ஈசருமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் அனந்தமூர்த்தின்னா என்ன அர்த்தம் எண்ணற்ற சுர நர திரியக்காரி சேதன பிரபஞ்சங்களாயும்னு விட்டார் என்ன பாஷை வரும் தமிழ் விளக்கம் அது மாட்சிமை பொருந்தே உருத்திரனாயும் அனந்த மூர்த்தியுமாய் இன்னும் அளவிறந்திய காதி சேதன பிரபஞ்சங்களாயும் என்ன சமஸ்கிருதம் தமிழ் இது சுர சேதன பிரபஞ்சங்களா யும் தமிழ் சுரண தேவர்கள் நரண மனிதர்கள் திரியக்குன்னு சொன்னா குறுக்க வளர்ற பிராணிகள் இந்த புலி சிங்கம் கரடி கீரி பாம்பு இதெல்லாம் ஜாதிகளும் இல்ல திரியக்காதி சேதன பிரபஞ்சங்களாயும் இதெல்லாம் உயிருள்ள ஜீவன்கள் இல்லையா சேதன பிரபஞ்சங்களாயும் கிரி நதி ஆகிய அச்சேதன பிரபஞ்சங்களாயும் கிரி நதி ஆகிய அச்சேதன பிரபஞ்சங்களாயும் கிர அதாவது அனந்தமூர்த்தி மாய என்ன சொல்ற சேதன பிரபஞ்சங்களாயும் ஜங்கமம் அசை என்று அசையாத எல்லா ஜீவராசிகளாயும் இம்மர்ட்டிக்கு ஏதோ லோன் தரான்னு போனேன் கொடுக்க மாட்டேன் கார் இத்தனை ஓடல ஓடுற ஜோக் அது இம்ம்தானே அதுக்கு கொடுக்க வேண்டியதானே லோன் எப்பொழுதும் நித்தியமுக்தனாக இருக்கிறான் எல்லா எல்லா ஜீவன் முக்தர்களையும் குறிக்கிறதாகும் பூன்ற முக்தனுமாய்னு சொன்னா எப்பொழுதும் அனைத்தனும் பூன்ற பூரணமானது தெரியாம இருக்குமே அனைத்தினும் பூரணமாகும் நித்தியமுக்தனாயும் இருக்காராம் பூன்றமுத்தனாய் நிற்கும் அப்படி சேர்த்துக்கணுங்கிறார் நிற்கும் கடைசியில் சேர்த்துக்கணும் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் ியுமாய் பூன்ற மூர்த்தியுமாய் நிற்கும் பூர்ணமான முக்தன் அர்த்தம் இவ்வளவு ரூபமா இருந்தாலும் பூர்ணமுக்தகா பரிபூர்ண முக்தகா இன்புணி ஆதவனாய் இன்பூணி ஆதவனாய்னா இன்ப புணரிங்கிறது புனரினா சமுதிரம் ஆனந்த சமுத்திர சமுத்திரத்துக்கு சூரியனாகவும் ஆனந்த சமுத்திர சூரிய இன்ப புனரி ஆதவன் பிரகாசமா இருக்கார்யா ஆனந்த சமுதிரத்துக்கு சூரியனாக இருக்கிறவர் ஆனந்த சமுதிரமாகவும் சூரியனாகவும் இருக்கிறார் இப்ப சூரியன் இருக்கார் இந்த சூரியனால வந்து சமுத்திரத்துக்கு ஆனந்தம் கிடைக்கிறது அது மனித சமுதாயத்துக்கு இந்த சைதன்யம் ஆனந்தத்தை வழங்குகிறது இன்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய நாளும் தோன்றியன எப்பொழுதும் விளங்கக்கூடிய சதா காலமும் விளங்குவதாகிய என்பது விளக்கம் நாளும் தோன்றியன சதா விளங்குவதாகிய எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கின்ற விமல போத ஸ்வரூபத்தை நிர்மலமான ஆத்மஸ்வரூபத்தை விமல போதம்னு அதில் எந்த விதமான மாசுகளும் கிடையாது நிர்மலம் ஹி நி நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம கீதையில் படித்தோம் அதனால் எந்த விதமான புண்ணிய பாபங்கிற அழுக்கு கிடையாது ராகத்வேஷங்கிற அழுக்கு கிடையாது அந்த கரணத்தில் என்னெல்லாம் அழுக்குகள் இருக்கோ அந்த அழுக்குகள் எதுவும் சைதன்யத்துக்கு கிடையாது அதனால விமலம் மலம்னா அழுக்கு விமலம்னா என்ன விகதம் மலம் மலம் மலம் இருந்து நீங்கள என்னைக்குமே மலம் கிடையாது ஒட்டுறது இல்லை அசங்கத்துவா விமல போத போத ஞான ஸ்வரூபத்தை சைதன்ய ஸ்வரூபத்தை பணிகின்றேனு உங்களுக்கு ஏற்கனவே கேட்டிருக்கீங்கிறதுனால நான் ஜாஸ்தி சொல்றதில்லை எடுத்த உடனே முதல்ல விளக்கமா இருந்தா இதெல்லாம் திரும்ப ஆரம்பத்தில்தான் சொல்லணும் அதில் போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே பணிகின்றேனேன்னா வணங்குகின்றேன் வணங்குகின்றேன்னா இந்த இடத்துல நினைக்கிறேன்னு அர்த்தம் வணங்குறதுன்னா நிஜமாவே வணங்குறதுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா அது ஒரு பாவனையாக பண்ணிக்கணும் அந்த ஸ்வரூபத்தை அனுசந்தானம் செய்கிறேன் மெய்ப்பொருளை ஆழ்ந்து நினைக்கிறேன் இப்போ முதல்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா பரம்பிரம்மம் ஒன்றே தான் அனைத்துள்ளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது அனைத்திற்கும் ஆதாரம் பரம்பொருள் தான் சொல்லப்பட்டது இப்போ என்ன சொல்கிறது அந்த பரம்பொருள் தான் அனைத்துமாக இருக்கிறது அவ்வளோதான் முதல் பாடலில் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது பரம்பொருள் இரண்டாவது பாடலில் பரம்பொருள்தான் அனைத்து வடிவமாகவும் தோன்றுகிறது என்று விளக்கப்பட்டிருக்கிறது இனி அடுத்தது மூன்று நான்கு இரண்டு பாடல்களும் குரு நமஸ்காரம் இப்ப ரெண்டும் பண்ணினது பிரம்ம நமஸ்காரம் ஈஸ்வர நமஸ்காரம் எல்லாம் பண்ணப்பட்டது இனி பண்ண போவது குரு நமஸ்காரம் ரெண்டு பாடலில் நாளைக்கு பார்க்கலாம் இதில் வந்து இந்த சந்தேகம் தெளிதல் கைவல் தத்துவ விளக்கப்படலத்தில் எழுபத்தி ஒன்பதாவது பாடல் அதாவது பதினைஞ்சாவது பக்கம் வரும் அதைத்தான் நம்ம வந்து வகுப்பு முடிகிறபோது சொல்லுவோம் சொல்லுவோம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் भेद देहाय ீித் ஓரோ குருராத்மேதி மூதவி வோமவாப்யிணா மூர்த்திஷாஹரி ஓ